வணக்கம் ஜூலை இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி பத்தொன்பது ரட்சிணையின் புதவி குவிலுக்காக புதுக்கோட்டையில் இருந்த லட்சுமி நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் 1, பத்தாவது ஜாக்ரான் திரைப்பட விழா புதுதில்லியில் நடைபெற்றது 2 G7 செவன் நிதி அமைச்சகத்தின் கூட்டம் பிரான்சில் நடைபெற்றது மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அப்பல்லோ பதினொன்னு என்ற விண்கலத்தில் பயணித்து நில் ஆம்ஸ்டாங் சந்திரனை முதல் முதலில் தரையிறங்கினார் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இந்தியா இங்கிலாந்து கூட்டுறவு பொருளாதார மற்றும் வர்த்தக குழுவின் பதிமூனாவது கூட்டமைப்பு எங்கு நடைபெற்றது இரண்டு இந்தியாவில் இருந்து எந்த நோயை அகற்ற சுகாதார அமைச்சகத்திற்கும் ஆயுஷ் அமைச்சகத்திற்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது மூன்று சாக்ரா மைத்ரி நிஷான் எந்த அமைப்பின் முன்முயற்சி மீண்டும் சந்திப்போம் நன்றி